வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் நாம் கோபத்திலே இருக்கக்கூடிய உதிர்த்த வார்த்தைகளும் எடுத்த முடிவுகளும் ஒரு பொழுதும் சரியாக இருந்திருக்காது ஏன் அப்படி சொல்லப்படுகிறது அப்படின்னா நிச்சயமாக நாம் கோபமடைந்து உச்சத்திலே இருக்கும் பொழுது நம்முடைய சிந்தனைகள் சிந்திக்கும் அளவிற்கு இருக்காது அதே போல மனதும் மிக அதிகமான அளவிற்கு உணர்ச்சி வயப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது நாம் சாதாரணமான நிலையில் இருக்கும் பொழுது மகிழ்ச்சியாகவும் புன்னகையோடும் இருப்போம் ஆனால் கோபமடைந்த சில நொடிகளிலேயே நம்முடைய முகம் அந்த புன்னகையை இழந்து விடுகிறது மனதும் மகிழ்ச்சியை இழந்து உணர்ச்சி வையப்படுகிறது எடுக்கும் பொழுதும் ஆகையால் தான் கோபம் வரும் பொழுது முடிவுகள் எடுக்க கூடாதுன்னு சொல்லப்படுகிறது சிலப்பதிகாரத்துல கண்ணகி மிகப்பெரிய குடும்பத்தில் பிறந்தவள் தான் ஒரு அமைதியான சாதாரணமான பெண் தான் ஆனாலும் கூட தன்னுடைய கணவரை கொன்றுவிட்டார்கள் அப்படிங்கிறதுக்காக அவர் அரசரிடம் நியாயம் கேட்டு சொல்கிறார் அரசரிடம் வேறு எப்படி வேண்டுமானாலும் அவர் நியாயம் கேட்டிருக்கலாம் ஆனால் கோபத்தின் உச்சத்தில் இருந்தமையால் என் கணவர் கல்வர் அல்ல என் கணவரை கொன்ற நீங்கள்தான் கல்வர் என்று வார்த்தைகளை உதிர்த்து விடுகிறார் அந்த வார்த்தைகளை கேட்ட பாண்டிய மன்னரும் உடனடியாக தான் குற்றவாளி என்பதை ஏற்றுக்கொண்டு உணர்ச்சி தன்னைத்தானே மாய்த்து கொள்கிறார் உண்மையிலேயே கண்ணகியின் கணவரை கொன்றதை தவிர பாண்டிய மன்னன் செய்த தவறு வேறு எதுவும் இல்லை அதே நேரத்தில் பாண்டிய மன்னரை கொல்ல வேண்டும் என்பது கண்ணகியின் ஆசையும் அல்ல ஆனால் கண்ணகிக்கு வந்த கோபத்தின் வெளிப்பாடாகத்தான் அத்தகைய வார்த்தைகள் உதிர்க்கப்பட்டன அந்த வார்த்தைகளின் விளைவாகத்தான் பாண்டிய மன்னன் தன்னைத்தானே மாய்த்து பாண்டிய மன்னனுக்கு பிறகு பேரரசியாரும் தன்னைத்தானே மாய்த்து மதுரை மாநகரம் எரிந்து விட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது இருக்கும் பொழுது நிச்சயமாக எத்தகைய முடிவுகளையும் எடுத்து விட கூடாதுங்கிறதுக்கு இதுதான் மிகச்சிறந்த சான்று ஏனென்றால் கோபம் அப்படிங்கிறது நம்முடைய முகத்துல இருக்கக்கூடிய புன்னகையும் மனதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியும் உடனடியாக மறைத்து விடுகிறது நாம் காலையில் இருந்து மகிழ்ச்சியாக இருப்போம் ஏதாவது ஒரு சிறிய தவறு நிறந்துவிட்டால் உடனடியாக கோபம் வந்துகிடுகிறது அந்த கோபத்தின் காரணமாக நம்முடைய மகிழ்ச்சி எங்கோ சென்றுவிடும் அந்த நாள் முழுவதும் மீண்டும் அந்த மகிழ்ச்சியை பெறவே முடியாது இதற்கு என்ன காரணம் அப்படின்னா நம்முடைய கோபம் ஆகையால் அந்த கோபத்தினை விட்டொழிக்க வேண்டும் இயன்றவரை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் வள்ளுவர் சொல்லும் பொழுது கூட நம்முடைய முகத்தில் இருக்கக்கூடிய புன்னகையும் மனதில இருக்கக்கூடிய மகிழ்ச்சியையும் நிச்சயமாக இருக்க முடியாது கோபம் அப்படிங்கிறது அவ்வளவு கொடியது என்பதால அந்த கோபத்தினை விட்டுவிட நாம் முயற்சிக்க வேண்டும் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் முப்பத்தி ஒன்று வெகுளாமை குரலின் முன்னூத்தி நான்கு நகையும் உபகையும் கொள்ளகையும் உளவோ பிற மீண்டும் குரல் நகையும் உபகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி